व्यशे ணேசயமேவிரேஷஜரூேவிதா இோ விர்தவஷா விஷவே நோரி நோகஸ் தியம் சுப் பாவ சபவன் ரூபாய் சோமிய பிராயந்த திற செய்ய்தி உபிஷத்தினுடைய முக்கியமான பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜகத்காரணமாகிய பிரம்மத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது இதுவே பிரம்ம சாஸ்திரம் பிரம்மத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது அதை ஜகத்காரணமாகத்தான் அறிமுகப்படுத்துகிறது ஆஹா பிரம்மம் என்றால் என்னன்னா ஜகத்காரணம் ஜென்மாதி அஸ்ய யதா பிரம்மசூத்திரத்தினுடைய ரெண்டாவது சூத்திரம் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் எதனிடம் வந்து இருந்து வந்திருக்கிறதோ தத் பிரம்ம நான் ஒரு நாள் வகுப்பில் அதை பற்றி சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்துங்கோ அப்போ அதை விளக்குறதுக்கு உபநிஷத் முறைகளை கையாளுகிறது இந்த முதல் மந்திரம் அக்னியை உதாரணமாக சொல்லியிருக்கு அக்னியிலேருந்து நெருப்புப் பொறிகள் பறக்கின்றன ஆனால் ஒன்று ஒன்றுலேயும் சரூபத்துவம் இருக்குது சரூபம்னா என்ன அர்த்தம் அதனுடைய ஸ்வரூபம் அர்த்தம் சரூபாக ரூபாகனா என்ன அர்த்தம் அதனுடைய குணாக சகுணாக அதனுடைய குணம் அல்லது தர்மம் அல்லது ஸ்வரூபம் நேச்சர் எல்லாம் சொல்லலாம் இயல்பு தன்மை அதில் இருக்கிறது அது சுடும் தன்மையும் ஒளிவிடும் தன்மையும் இருக்கிறது உஷ்ணம் பிரகாசம் இருக்கிறது அதே மாதிரி இந்த அக்ஷரத்தில் இருந்து பல்வேறு விதமான விதவிதமான விவிதாக பாவாக அங்கே தான் விபும்னு பார்த்தோம் இல்லையா நித்தியம் சர் ஆறாவது மந்திரம் முதல் முண்டக்கம் முதல் கண்டம் ஆறாவது மந்திரம் பராவித்யாவினுடைய ஸ்வரூபம் அங்கே அக்ஷரம்னு சொல்லி சொல்லும் பொழுது விபும்னர் விவிதம் பவத்தின்னு அங்கே பார்த்தோம் அதே தான் இங்கே விவிதாக பாவாக பிரஜாயந்தே வெளிப்படுகின்றன ஞாபகம் வச்சுக்கணும் வெளிப்படுகின்றன தோற்றத்துக்கு வருகின்றன பார்த்தோம் தபசா சீயத்தை பிரம்ம தத்தா அன்னம் அபிஜாயத்தை இங்கே என்ன சொல்கிறது முடிக்கிறபோது தத்தச்ச ஏவ அபியந்தி அதுலேருந்து பறக்கிற இந்த உதாரணத்தில் ஒரு ஒரு எந்த உதாரணம் சொன்னாலும் அந்த உதாரணத்தில் ஒரு குறை இருக்கும் நாம் வரையறைக்குட்படாத மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்காக வரையறைக்குட்பட்ட பொருளில் இருக்கிற வரையறுக்கப்படாத தன்மையை பற்றி பேசுகிறோம் இல்லையா நம்ம வந்து மண்ணு கடல குடம் உதாரணம் பற்றி சொல்லும் பொழுது குடங்கிற விஷயம் வரையறுக்கப்பட்டதுங்கிறது உண்மையாக இருந்தாலும் மண்ணுங்கிற விஷயம் வரையறுக்கப்படாததாக இருக்குது ஆனால் மண்ணும் கூட மூல காரணத்தை பார்க்கும் பொழுது மற்ற விஷயத்தை பார்க் காரணத்தை பார்க்குறபோது வரையறுக்கப்பட்டது ஆக வரையறுக்கப்பட்டு உள்ள பொருள்களுக்குள்ளேயே இருக்கிற வரையறுக்கப்படாத வரையறுக்கப்பட்டிருக்கிற தன்மையை வைத்து ாண்டும் வரையறுக்கப்படாத அன்லிமிட்டட் பிரம்மனை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆக அதிலேயே ஒடுங்கி விடுகிறது அதிலேயே தோன்றி சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்ம்தான் அர்த்தம் அக்ஷரம் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் சிருஷ்டினா படைப்பு ஸ்திதினா இருப்பு லயம்னா ஒடுக்கம் படை படைத்தல் தோன்றுல் இருத்தல் ஒடுங்குதல் எல்லாம் ஒன்றிலேயே நிகழ்கிறது இது முதல் மந்திரம் அக்ஷரம் சர்வ ஜெகது உற்பத்தி பிரலய காரணம் அதான் இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் இதனால என்ன தெரியறது இந்த வேர்ல்டுங்கிற ஆங்கிலத்தில் பரமார்த்தானந்தாமி சொல்லுவார் வேர்ல்டுங்கிறது வந்து எல்லாம் எடுத்துடுப்பா அது வேர்டு வேர் இஸ் நத்திங் பட் வேர்டு இப்போ வந்து கடகாங்கிறது இருக்குது கிளே இருக்குது மண் இருக்குது குடம் இருக்குது குடம்ங்கிற சொல்லுக்கு இருப்பு இல்லை மண்ணுங்கிற சொல்லுக்கு இருப்பு இருக்குது நகைங்கிற சொல்லுக்கு இருப்பு இல்லை தங்கம்ங்கிற சொல்லுக்கு இருப்பு இருக்குது அதே மாதிரி உலகம்ங்கிற சொல்லுக்கு இருப்பு இல்லை பிரம்மங்கிற இது புரிகிறது இல்லையா இந்த மண்ணுக்கு மண்ணுக்கு தான் இருப்பு இருக்குது குடத்துக்கு இருப்பு இல்லை குடம் முதலான பெயர்களுக்கு இருப்பு இல்லை எல்லாம் நகைகளுக்கு இருப்பு நகைக்கு இருப்பு இல்லை தங்கத்துக்கு இருப்பு இருக்கிறது அதே விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும் பிரம்மத்துக்கு மட்டுமே இருப்பு இருக்கிறது இருப்பே பிரம்மம் இருப்பது உண்மையல்ல எல்லாம் வரக்கூடாது நித்தியம் ஆனால் சர்வகதம் ஏக்கம் ஸ்வதந்திரம் அப்புறம் சத்தியம் அதை சொல்லியிருக்கோம் மறந்துவிடக்கூடாது அப்புறம் இது உபரிஷத்து ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு தத்து ஏ தத்து சத்தியம் அத்தகைய இந்த விஷயமானது அப்படி அர்த்தம் ததே உனக்கு இப்பொழுது சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற அந்த பேர் உண்மையானது உண்மையோ உண்மை அதுவே உண்மை ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும் வர் தாய்மானவர் அது மாதிரி அந்த வஸ்து சத்தியம் சத்தியம் புன சத்தியம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதுவே மெய்ப்பொருள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்போ தெரியும் திருவள்ளுவர் எங்கிருந்து எல்லாத்தையும் சாரமாக எடுத்திருக்காரு எப்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஜகத்தில் இருக்கிற எந்த பொருளும் அது மனிதனாக இருக்கலாம் மிருகமாக இருக்கலாம் என்ன பரிபூர்ண ஜட வஸ்துவாக இருக்கலாம் அது எத்தகைய பொருளாக இருந்தாலும் எப்பொருள் அது எத்தகைய தன்மை உடையதாக இருந்தாலும் அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் ரெண்டும் கெட்டதாக இருக்கலாம் ரெண்டும் ரெண்டும் நல்லதாக இருக்கலாம் ரெண்டும் கெட்டான் அப்படி தான் சொல்கிறோமே தவிர ரெண்டும் நல்லான் அப்படின்னு அப்படி இல்லையே அவன் இதுவும் இல்லை இவன் சாமியாராவும் இல்லை கிரகஸ்தனாகவும் இல்லை ரெண்டும் கெட்டானா இருக்கான்ப்பா அப்படி சொல்ற உங்களெல்லாம் அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஒன்று சாமியாரா போயிடணும் இல்லாட்டி உருப்படியா வீட்டில இருந்து உருப்படியா வேலையை பார்க்கணும் இதையும் பண்றதில்ல அதையாவது உருப்படியா பண்ணலாம் இல்லையா அது பண்றது அந்த சாமியார் ஒரு ரெண்டும் கெட்டான் சுவாமிகள் உருப்படியாக சுவாமிகளாக இருக்காரோ அவர் ஆசிரமத்தை கட்டின்னு அழகிறார் என்ன அது சரி இல்லை இது சரி இல்லை அந்த பக்கம் சரி இல்லை இந்த பக்கம் சரி இல்லை அவன் சரி இல்லை இது சரி இல்லை சாமியார் அப்போனா இதெல்லாம் பார்க்கலாமோ பார்க்கக்கூடாது இவர் இதெல்லாம் பண்ணி நுட்பான் இருக்கார் அவர் சாமியாராவும் இல்லை இல்லை எதா கல்யாணத்தையாக பண்ணிட்டு அதையாக பண்ணிருக்கலாமே அதுவும் இல்லை ரெண்டும் கெட்டாரும் அந்த சாமியார் இருக்கார் அந்த ரெண்டும் கெட்டான் சாமியார் இவர் ரெண்டும் கெட்டான் கிரகஸ்தன் இது ரெண்டும் சேர்ந்தால் உருப்பிடுமான்னான் சொல்ற்ச நம்மளே நம்மளை வசிக்கிறது நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்க அதுதான் மகிமை வேதாந்தத்தோட மகிமை உபாதியெல்லாம் மித்தியா அதனால இதுதான் இது விஷயம் தெளிவா புரியறதுனால அங்கங்க எதை எப்படி இருக்கோ அப்படி இப்படியே பாக்குறோம் எதுக்கு இதை சொன்னேன்னா பிரம்ம தரிசனங்கிறது ஜகத் தரிசனமே பிர சொல்லுவும்பொரு அப்பொருள் அத்தன்மை எல்லாத்தையும் சேர்த்து அப்பொருளை அத்தன்மையை என்னது மெய்பொருளாக காண்பதுதான் அறிவு அப்படி நம்ம போட்டுக்கணும் மெய்ப்பொருடாக காண்பதே அறிவு மெய்ப்பொருடாக காண்பது தான் அறிவு அறிவுக்கு வரலூர் எத்தனை விளக்கம் கொடுத்துருக்கார் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு இது ஒரு விளக்கம் மலர்தலும் இல்லை கூம்பலும் இல்லை அதுலேருந்து என்ன தெரியுது இமோஷன்ஸ் எல்லாம் மலர்கிறது உணர்ச்சிகள் மலர்கின்றன உணர்ச்சிகள் கூம்புகின்றன கூம்புகிறதும் மலர்றதும் சுருங்கி போயிடுறது விரிஞ்சு விடுறது விரிகிறது சுருங்கிறது அல்லா உணர்ச்சிகள் அறிவு விழிவதுமில்லை சுருங்குவதும் இல்லை இந்த உலகம் தழியது ஒப்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு நன்றின் பால் உயிப்பது அறிவு அவ்வது உறைவது அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருவள்ளுவர் கூறியுள்ள அறிவு இலக்கணங்களை ஆராய்ந்து பார்க்க தர்மசாஸ்திரம் நன்றின் பால் உயிப்பது அறிவு தர்மசாஸ்திரம் தர்ம ஜிக்யாசா மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா புரியுறதில்ல வள்ளுவருக்கு எப்படி சிறப்பு வருது பாருங்க வள்ளுவர் வந்து எங்கிருந்து எடுத்திருக்காரு ஆனால் அதை இவ்வளோ அழகாக தமிழில் சொல்லியிருக்கார் நன்றின் பால் உயிப்பது அறிவு சென்ற விடத்து செலவிடா தீ தொரியி நன்றின் பால் உயிப்பது அறிவு போன பக்கமெல்லாம் கண் போன பக்கத்தை காது போன பக்கத்தில் கால் போன பக்கத்தில் போக விடாம அதை திருப்பி நல்லதுலயே போ காலம்புற போ ஜபம் பண்ணு பூஜை பண்ணு தியானம் பண்ணு கிளாஸுக்கு போ அதனால்தான் நம்ம எம்பளத்துலேயே போட்டிருக்கோம் நன்றின் பால் உயிப்பது அறிவு நான் அதை வேதாந்த திருஷ்டியில போட்டிருக்கேன் அப்போ வித்தியா விந்தத்தே அமிர்தம் வித்தையினால் அமிர்தத்வம் அடையப்படுகிறது ஆஹ அங்கே நன்றிங்கிறதுக்கு நான் மோக்ஷம் அர்த்தம் பண்ணிட்டு தான் போட்டேன் அப்போ அப்புறம் இப்போ நம்ம இதை பிடிச்சு பிரிஞ்சுக்கிற போது இப்படி சொல்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் எல்லாம் ஒன்று தான் அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த அபேத திருஷ்டியை விருத்தி பண்ணுறதுக்காக உபனிஷத் ரொம்ப கருணையோடு சொல்கிறது அதுதான் சத்தியம்ங்கிறது அப்போ அதுதான் சத்தியம்னா என்ன அர்த்தம் நானாபாவாக காரியா காரியம் மித்யா நானாபாவாக மித்யா அந்த ஜகத்காரணம் பிரம்மைவ சத்தியம் இந்த இடத்துல ஜெகத் ததே தத்துனா என்ன அர்த்தம் அந்த இந்த தத்து ஏத்த சத்தியம் தத்துனா என்ன அர்த்தம் அகாரணம் பிரம்மை ஏத்தத்து காரணம் பிரம்மை உண்மையிலே என்னென்னதுனா அகாரணம் பிரம்மன்தான் காரணமாக இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தத்துவபோதத்தில் படித்தது தெரியாது மற்ற உபரேஷத்துக்கள்லாம் பரிச்சயம் இருந்தால் தெரியும் அதெல்லாம் பின்னால் இந்த பத்தாவது மந்திரத்தில் பார்ப்போம் ஆக ஜெகத் காரணம் பிரம்மை அத பார்க்க கற்றுக்கோங்கிறதுக்காக அதை சொல்லி கொடுக்குறார் நம்ம மனசு எதுலேருந்து எதுக்கு போகிறது இப்போது ஜெகத்து திருஷ்டி இல்லை ஜகததிஷ்டான ஜகத ஆதார திருஷ்டியை மந்திரம் படிக்கலாம் இதுதான் ஏக விஜானம் ஏக விஞ்ஞானம் ஏக விஜானேன சர்வ விஜானம்ங்கிறது அந்த கேள்வியை மறந்துடக்கூடாது அதுதான் ஆதாரஸ்ருதி ஏக விஜானேன்னு சர்வ விஜானம் अद्क आरिंत पड़ा दिव्योमूर्त सबाजो ह्यमशुभ्र्यक्षरा परु पुरुषः திவ் ஹியமூர் புருஷா சோ அப்படோயுரா முதல் மந்திர கண்டத்துல முதல் மந்திரம் பிரம்ம ஜ்காரணம் உபநிஷத்ஷையில் சொன்னா அக்ஷரம் ஜகத்காரணம் என்று உபதேசம் செய்தது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த மந்திரத்துக்காக வேண்டியது சொல்றேன் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ அக்னியிலிருந்து உற்பத்தி ஆன மாதிரி அக்னியிலிருந்து நெருப்புப் பொறிகள் மாதிரி இந்த பிரம்மன்ல இருந்து ஜகத்தெல்லாம் தோன்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அக்னி அது அறிவு உள்ளதில்லை உணர்வு கிடையாது உணர்ச்சி கிடையாது அக்னிக்கு உணர்ச்சி உண்டோ உணர்ச்சி கிடையாது அக்னி தேவத்தை வேறு அக்னிக்கு உணர்ச்சி கிடையாது அது உயிர் இல்லை அது ஜடவஸ்து இப்போ அதே மாதிரி பிரம்மன் ஒருவேளை ஜடமான பொருளா அப்படின்னு நமக்கு ஏன்னா நம்ம சொல்கிற உதாரணமெல்லாம் என்னவா இருக்குது மண் பானை தங்கம் நகை நூலு துணி தண்ணீர் அலை இது மாதிரியாவே எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏதாவது இது சொல்கிறோமோ சாஸ்திரத்தில் சிறேடங்களில் அப்பா புள்ளேன்னு சொல்லியிருக்கு கிருஷ்ணரே சொல்கிறார் அம்மா அப்பா மாதிரி நானும் மாயாசக்தியும் மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம் சம்பவ சர்வபூதானி ததோ பவதி பாரத பதினாலாவது அத்தியாயத்தில் அப்படி சொல்லியிருக்கார் சில இடங்கள் அப்படி இருக்கு ஆனால் இங்கே உபநிஷத்து என்ன பண்ணிருக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி உதாரணத்தை சொல்லித்தான் சொல்கிறோம் இந்த உதாரணத்தை சொல்லும் பொழுது இந்த சிக்கல் இருக்கு ஏன்னா நமக்கு ஜட பதார்த்தத்தை தான் இங்கே சொல்கிறோம் ஆ பிரம்மன் வந்து ஜடமான பொருளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் பிரம்மன் ஜடம் சொல்றதுக்காக இந்த மந்திரம் இந்த ரெண்டாவது மந்திரம் பிரம்மன் ஜட அல்ல பிரம்மன் சேதனம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் உயிருள்ள மனிதனிடம் நகம் த முடி முளைப்பது போல இந்த பிரம்மத்திடமிருந்து சேதன பிரம்மத்திடமிருந்து அச்சேதன பிரபஞ்சம் தோன்றியிருக்கிறது அப்படி சொல்லியிருக்கோம் அந்த முதல் முண்டக்கம் முதல் கண்டம் ஏழாவது மந்திரத்தில் கடைசி பாதத்தில் சொல்லியிருக்கோம் சத்புருஷா கேசலோமானி அங்கே சொன்னதுக்கான விளக்கம் இது மேலும் இதை விளக்கி சொல்லுகிறது இந்த மந்திரம் அப்புறம் சாஸ்திரத்தில் இன்னொரு வியவஸ்தை இருக்குது இந்த பிரம்மத்தை சொல்கிறத்துக்கு ரெண்டு லட்சணம் உண்டு நேர சொல்கிற லக்ஷணத்துக்கு பேர் ஸ்வரூப லட்சணம்னு பேர் ஒன்றை சொல்லி காரணத்தை சொல்லி காரியத்தை காரியத்தை சொல்லி காரணத்தை சொன்னால் அதுக்கு பேர் தடஸ லட்சணம் தடஸ்தலக்ஷம் தடஸ்த லக்ஷணம் தான் ரொம்ப பிரசித்தமாக சொல்கிறது இப்போ வந்து ஸ்வரூப லட்சணம்னு சொல்கிறது உண்டு இப்போ இங்கே சொல்லலாம் இப்போ இங்கே நான் ஒருத்தரை சொல்லலாம் இப்போ வந்து ஒருத்தரை நான் ஒரு ஒருத்தர் நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறபோது என்ன சொல்கிறேன் இந்த சேரில் மூணு முதல் முதல்ல ரோலை அந்த எனக்கு வலது வலதுகை பக்கம் கடைசியில் மூணு இருக்குது சேர் அதுக்கு பின்னால் மூணு சேர் இருக்குது அதில் நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் அவர் பேர் தான் ஸ்வரூபானந்தா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அவர் பேர் தான் ஸ்வரூபானந்தான்னு சொன்னால் நான் என்னெல்லாம் சொல்லி சொல்கிறேன் இப்போ நிறைய சுவாமி கை காவி போட்டுருக்காங்க சில சுவாமிகளை யாருன்னே தெரியல அப்போ வந்து அந்த சுவாமியை வந்து என்ன கேட்குறதுன்னா அப்ப வந்து ஓஹோ இப்போ இந்த ரெண்டு மூணு சேர் இருக்குது பின்னால் மூணு அந்த நடுப்பு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் அப்போ இது சேரை பார்க்குறோம் அதில் உட்கார்ந்துருக்கிறவரை பார்க்குறோம் அப்போ ரெண்டு சுவாமி உட்கார்ந்துருக்கிற போது நான் பர்டிகுலராக அந்த சுவாமியை சொல்கிற போது உங்களுக்கு அது புரியுறது ஓஹோ அந்த மூணாவது சேர் நடு சேரில் உட்கார்ந்துருக்கிறவர் தான் சொல்லி புரியுது நான் நேர சொல்கிறேன் நேர சொல்கிறேன் எங்கள் காவிக்கும் அவர் காவிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கூட கொஞ்சம் இதுதான் என்ன ஒரு காவியிலேயே வித்தியாசமான காவி காவினா அது மண்ணுக்காவி இது சாயக்காவி அது காவி மண்ணு அது இது வந்து டையிங் மண்ணுக்காவி இந்த மண்ணுக்காவி துணி உடுத்திருக்கிற சுவாமி தான் ஸ்வரூபானந்தா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அது வந்து கிட்டத்தட்ட ஸ்வரூப நான் சேர சொல்லி சொல்லலை மண்ணுக்காவி உடுத்திருக்கிற சுவாமி தான் ஸ்வரூபானந்தான் அவர் அந்த வஸ்திரத்தையே டைரெக்டாக சொல்லிவிட்டேன் இப்படி யார் வேணாலும் சொல்லலாம் எந்த உதாரணத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொண்டு சொல்லலாம் பச்சை சட்டை போட்டிருக்கிறவர் சகப்பு சட்டை போட்டிருக்கிறவர் அப்படின்னு சொன்னால் அது ஸ்வரூப லக்ஷணம் சகப்பு சட்டை போட்டிருக்கிறவர் பச்சை சட்டை போட்டிருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருக்கார் பாரு அவர் தான் ராமநாதன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க மரத்துக்கு அடியிலேங்கிற போது தடஸ்த லட்சணம் அது மாதிரி இந்த ஜத்துக்கு காரணம் பிரம்மன் அப்படி சொல்றது ஜ ப்ரம்மன்கிறது யாரு ஜகத்துக்கு காரணமாக இருக்கிறது பிரம்மன் அப்படி சொல்ற ஆனால் நேர சொல்வது என்னென்னா அந்த பிரம்மனை பற்றி ஏற்கனவே சொல்லிருக்கு கண்ணுக்கு தெரியாது காதால் கேட்க முடியாது தேசியம் அக்ராக்கியம் அகோத்திரம் அப்படி சொல்லப்பட்ட பிரம்மன் அந்த பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணமாக இருக்குது அதை இங்கே விளக்கி சொல்கிறது இப்போ சில சமயம் இப்படிலாம் சொல்லுவோம் நம்ம இது இந்த மந்திரம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு ஸ்வரூப லக்ஷணத்தை சொல்லுவதற்காக பிரம்மன் ஜடமில்லை என்பதை சொல்லுவதற்காக பிரம்மம் ஜடம் அது நித்ய சேதனம் நித்தியோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம் யோ பகுதா சொல்லி கே ஒரு மந்திரம் இருக்கு நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சரி உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான் ஒருத்தரை சொல்கிறேன் ஆனால் மந்திரத்தை சொல்கிறதுனால சொல்கிறேன் அந்த முதல் மந்திரத்தை பார்த்தா அது ஜடம் மாதிரி தான் தெரியுது பிரம்மன் ஒரு சில பேர் சில சமயம் சொல்கிறோம் அவர் தான் இந்த ஆசிரமத்துக்கே தூண் தூண் அப்படிங்கிறேன் அவர் தான் இந்த ஆசிரமத்துக்கு தூண் அப்படின்னா தூண்னா என்ன அர்த்தம் அதோட அர்த்தம் என்ன ஹீ இஸ் எ பில்லர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவர் இந்த ஆர்கனைசேஷனில் ரொம்ப முக்கியமானவர் அவர் இந்த ஆசிரமத்தினுடைய காரியத்தை தாங்குறார் ஆகையினால் அவர் வந்து ஹீ இஸ் தி பில்லர் ஆஃப் அவர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னால் பில்லருக்கு எங்கேயா ஜீவன் உண்டோ பில்லருங்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அதுக்காக பில்லர் வந்து மூவ் ஆகுமோ மூவ் ஆகும் இவர் எல்லாம் நடக்கிறார் போகிறார் வர்றார் எல்லாம் பண்ணுறார் அது ஒரு ஒரு விதமாக சொல்கிறதே தவிர மாதிரி ஜகத் காரணம்னு சொல்கிறோமே தவிர அதனாலது ஜடம் அல்ல இப்போ இந்த மந்திரத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம் திவ்யா திவ்யஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம் சேத்தனஹா திவ் பிரகாசனே அப்படின்னு அர்த்தம் பிரகாசனே திவ்னா என்ன அர்த்தம் பிரகாசனே ஒளின்னு அர்த்தம் ஒளினா என்ன அர்த்தம் இங்கே ஒளின்னா நம்மளும் பார்க்குற இந்த ஒளியெல்லாம் என்ன ஒளி ஜட ஒளி ஆனால் இது ஒளிக்கு ஒளி இந்த உபரிஷத்துலேயே வரப்போகிறது தத் ஜோதிஷாம் ஜோதிஷின்னு ஒரு மந்திரம் வரப்போகுது திவ்யஹான்னு சொன்னால் ஞானஸ்வரூபா அறிவு திவ்யம்னு சொன்னால் இப்போ பேர் வச்சுக்கிறாங்க பெண்களுக்கு திவ்யான்னு பேர் வைக்கிறாங்க திவ்யானா என்ன அர்த்தம் இந்த சில பாஷைகள் உண்டு சொல்கிறது உண்டு இது இந்த பாயசம் இருக்கே திவ்யமாக இருக்கு அப்படி சொல்கிறது உண்டு திவ்யமாக இருக்குதுன்னு அர்த்தம் திவி பவம்னு அர்த்தம் அது இன்னொரு அர்த்தம் திவின்னா என்ன அர்த்தம் தேவலோகம் அது ஒளி பொருந்திய உலகம் எப்போவுமே அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி போகாது சும்மா ஜோக்காக சொன்னேன் அது எலக்ட்ரிசிட்டி போக போய் பார்த்தீங்களான்னு கேட்கக்கூடாது அது வந்து அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி போவான்னு அர்த்தம் அங்கே எப்பவும் பிரகாஷமாக எல்லாரும் புத்தியோடு விவகாரம் பண்ணுவான்னு அர்த்தம் அங்கே இருக்கிற எல்லோரும் வந்து ஒழுங்காக அறிவோடு வேலை பார்ப்பாங்க அங்கே ஒரு எப்போவுமே நம்ம வேலை பார்க்குற போது ஒரு இடத்துல நம்ம வே அறிவோடு ஒருத்தன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பத்து பேர் முட்டாளாக இருந்தான்னு வச்சுங்க எப்படி இருக்கணும் இவனோட பாடு இல்லையா இப்போது நம்ம வந்து அறிவோடு இருக்கிறவனும் அறிவில்லாதவனும் சேர்ந்து ஒரு இடத்துல வேலை பண்ணணும்னு சொன்னால் இந்த அறிவு உள்ளவனுக்கு கஷ்டமாக அறிவில்லாதவனுக்கு கஷ்டமாக அறிவுள்ளவன்தான் திண்டாடணும் எல்லாருமே அறிவுள்ளவனாக அறிந்துவிட்டா அந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ஜாப்பை கொடுத்தாச்சுன்னா இட் இஸ் டன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டால் அங்கே வந்து கஷ்டமே கிடையாது அதனால் தேவலோகத்தில் எல்லாருமே எப்படின்னா ஒழுங்காக எல்லா காரியமும் உருப்படியாக நடக்கும்னு அங்கே வந்து சொன்னதையே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க நான் பண்ணு காலம்புரம் ஒரு தடவை சொல்லணும் மத்தியானம் ஒரு தடவை சொல்லணும் சாயங்காலம் ஒரு தடவ சொல்லணும் அவங்க என்ன கற்றுக் நமக்குன்னா திரும்ப திரும்ப பொறுமையாக சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க வந்து சத்தம் போடுறதுனால காரியம் நடக்குமா ஏன் நான் இப்போ சொன்னேன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா இப்படி திரும்புவான் இப்படி பார்ப்பா இப்படி பார்ப்பா என்ன பண்ணு இப்படி பார்த்துப்பா அப்போ என்ன பண்ணுறது நான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம புரிஞ்சுக்கணும் இவர் எத்தனை தடவை சொன்னாலும் அவர் காரியத்தை பண்ண மாட்டார் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு அவர் கற்றுக் கொடுப்பதற்காக கடவுளை அனுப்பி வைத்திருக்கிறார் ஏன்னாவே நாம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து புத்திசாலித்தனமாக நிம்மதியாக இருக்கணும்னா நாம் பொறுமையாக சொன்னதையே சொல்லி சொல்லி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் அதுதான் அதுதான் நாம் படித்தது என்னோடய அனுபவம் அதுதான் நீங்கள் சொல்லி சொல்லி சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லலைன்னா திரும்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு ஞாபகம் எழுதிக்கவோ ஞாபகம் வச்சுக்கவோ அதை பண்ணணுங்கிற எண்ணமோ அவர்களுக்கு அதிகமாக இல்லை அவர்களை அதை விரும்பவும் இல்லை விரும்பவும் இல்லை அதை விரும்ப அது பண்ணுறதும் இல்லை ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு நம்ம காரியம் நடக்கணும்னா பொறுமையாக அலட்டிக்காமல் அவங்க எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்காங்களோ அதே மாதிரி நாமளும் ரிலாக்ஸ்டாகவே பொறுமையாக கேட்டுருவோம் எனக்கு அது இந்த பாடத்தை தட்சிணாமூர்த்தி கற்றுக் கொடுத்துட்டார் நிறைய விஷயம் நல்ல நான் நல்லா புரிஞ்சுவிட்டேன் இனிமேல் வந்து போய் நம்ம போய் வந்து எங்கள் எங்கள் மதர் சொல்லுவாங்க அடிக்கடி திருடனை பிடிச்சி ராஜ மொழி மொழினா மொழிப்பாக நடாம அப்படி மாதிரி நிறைய சொல்லுவாங்க எனக்கு இல்லை திருடனில் குருடனை மாற்றி சொல்லிட்டேன் குருடனை குருடனை பிடிச்சி ராஜமொழி மொழினான் ராஜ மொழினே பேராது ராஜா எப்படி மொழிப்பார் அப்படின்னா நீ குருடனை பிடிச்சி ராஜ மொழி மொழினா அவன் எப்படி மொழிப்பான் முழிக்க முடியாது அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர சரி திவ்யங்கிறதுக்கு இவ்வளோ கதை அங்கே எல்லாருமே புத்திசாலித்தனமாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அங்கே போனால் எல்லாருமே ஒரு தரம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சுன்னா போகிறோம் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக குறிப்பறிந்தே செய்து விடுவார்கள் நீங்கள் சொல்லவே வேண்டாம் இவன் சொல்கிறானே நச்சிகேதை சொல்கிறானே அவங்க அப்பாட்ட அவன் அவன் யோசிச்சுக்கிறான் பகூனா மேமி மேமி பிரதம பகூனா மேமி மத்தியமஹா பகூனாம் கிக்விஸ்வித் யமச கர்த்தவியம் என் மயாத்திய கரீஷதி அவன் நச்சிகேதோட திங்கிங் உபரிஷத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறது எப்போவுமே நான் ஒன்று அப்பா வந்து சொல்லாமலேயே குறிப்பறிஞ்சு செய்வேன் சொல்கிற சொல்லிட்டா உடனே செஞ்சுடுவேன் ஒரு சொல்லி செய்யாமல் இருந்ததே இல்லையே அப்பா என்னையும் இவ்வளோ கோமாக எமனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டார் அப்படின்னா அப்போல்லாம் நம்ம எத்தனை தரம் சொல்லணும் அவன் என்ன சொல்கிறான் அப்பா என்ன எமனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டார் எதுக்கு என்ன போய் எமன்ட்ட கொடுக்கணும்னு சொன்னார் நான் தான் ஒழுங்காக சொன்னதை செய்கிறேனே சொல்லாட்டா கூட பொறுப்பாக செஞ்சு அப்படி பொறுப்பாக இருக்கிற என்னை பார்த்து அப்பா போய் எமனுக்கு கொடுக்குறேன்னாரு எமனுக்கு என்னால் என்ன வேலை என்ன என்ன வேலை நடக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறான் என்னால் எமனுக்கு என்ன யூஸ் பிரயோஜனம் ஏற்படும் அவருக்கு நிறைய அவருக்கு தான் எல்லாம் ஆள்லாம் இருக்குது என்ன நான் போய் அங்கே போய் யமராஜ யமதர்மராஜாக்கு என்னத்தை பண்ண முடியும் சரி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டார் போயிடுவோம் அப்படி போகிறான் அது அப்படி அவ இதில் இன்வெர்டட் காமாஸு போடனது பகூனாம் ஏமி ஏமி எக்கடாலாம் இல்லை ஏமின்னா போகிறேன்னு அர்த்தம் பகூனாம் ஏமி பிரதம பகூனாம் ஏமி மத்தியமாக கிக்கு ஸ்விமச கர்த்தவியம் எம் நென் மரிஷ் சங்கராச்சியங்க அழகா எழுதுற இங்கித ஒரு ஸ்லோகரி நல்ல ஃபேமஸ் ஸ்லோகம் உண் உதீரித்தோர் பசுநாப்பி ஹயச்சனே அனுத்தமியூகோ ஜன பரங்கிதானிபுலோகம் அதாவது இந்த பசு எல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த மாடு இதெல்லாம் இருக்க மாடு யானை அதெல்லாம் அதை அப்படின்னா வந்துடும் போகும் எல்லாம் பண்ணும் அப்படின்னா நாய் வந்துடும் நீங்கள் ஒன்றும் பெருசாகலாம் பேச வேண்டாம் இது ஜிம்மி இங்கே வா அப்படின்னு சொன்னாலும் வரும் நீங்கள் வருவான் அப்படின்னா போகிறோம் வந்துடும் இந்த சத்தத்துலேயே வந்துடும் நேற்றி கூட ஒரு கதை இந்த மகாபாரதம் வந்து பாருங்கள் அவன் வந்து அந்த பறவைகளை பற்றி அதுக்குள்ளே குரலை கொடுத்து அதை வலையில் பிடிப்பானான் நேற்றைக்கு ஒன்று வந்து இது மகாபாரதம் படிக்கிற போது வந்து அதாவது சும்மா இப்படி உச்சு உச்சுன்னு சொன்னாலே இந்த மிருகங்கள்லாம் கேட்கறது அவர் சொல்லிருக்கா ஏதோ அவஸ்தை பட்டிருக்காம்பா அவர் சொல்கிறார் அதை வந்து அது வந்து பெரிய பெரிய வண்டியை கூட இழுத்துன்னு போய்டுறது அது கொஞ்சம் குறிப்பு கொடுத்தா மிருகங்கள் கூட வேலை செய்கிறது ராஜா சொல் அவருக்கு இந்த அவஸ்தை இருந்திருக்கு பருமாடுகளெல்லாம் என்னா கொஞ்சம் இப்படி குறிப்பு வச்சுனாலே காரியம் பண்ணிவிட்றது சொல்லாமலேயே பண்டிதர்களெல்லாம் புரிந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் பரங்கித ஜான பலாகி புத்தையாக புத்திக்கு அர்த்தம்னா இன்னொருத்தனுடைய மனசில் என்ன நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பர்தரி ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்காரு இதெல்லாம் இருக்கட்டும் திவ்யம் இப்போ உபரிஷத்துக்கு அதுக்கு வேல்யூ அது திவ்யம்னு சொன்னால் எல்லாம் புத்திசாலித்தனமாக இருக்கிறது இந்த இடத்துல உணர்வு கான்சியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம் சைத்தன்யம் தூய உணர்வு என்று பொருள் இதுதான் ரொம்ப முக்கியமான பதம் திவ்யஹா நம்ம என்ன சொல்கிறோம் சைத்தன்யம்னு சொல்கிறோம் இப்போ வந்து இது இப்போ இந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்க சாதாரணமாக சயின்ஸ் நம்ம படிக்கிற சயின்ஸெல்லாம் என்னது ஹெச் டூ மெட்டீரியல் சயின்ஸ் இல்லையா மெட்டீரியல் சயின்ஸ் தான் சொல்கிறோம் அதுக்கு என்ன சொல்றது பௌத்தம் தமிழ்ல சம்ஸ்கிருத பேரு தான் அது பௌத்தம் தமிழ் அதுக்கு என்ன பேரு அறிவியலா வேதியியலா வேதிய வேதிங்கிறது சரி பரவாயில்ல வேதியியல் மெட்டீரியல் சைன்ஸ் அதனால் அறிவியல் தானே பொதுவாக அறிவியல் போட்டுட்டாங்க பௌத்திக விஜானம் பௌத்திக் இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னவா இருக்கு ஒரே பௌத்திகமாக இருக்குது பௌத்திகமெல்லாம் வந்து பௌத்திக விஜானம் தானே படிக்கிறோம் அது வந்து இனர்டு மேட்டர் தானே அது வந்து அறிவற்ற உணர்ச்சியற்ற உணர்வற்ற ஜடம் இந்த ஜடமான இந்த பிரபஞ்சத்துக்கு சேத்தனை நம்ம நம்மளை மாத்திரம்தான் பார்த்தா நம்ம நம்ம ஜடம்னு நம்மளை சொல்லிக்கிறது இல்லை இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் எடுத்து வரும் நம்மளை ஜடம்னு நாம் சொல்லிக்கிறது இல்லை ஆனாலும் நம்மளுக்கு தெரியும் இது இதனால தான் நம்ம இப்போ ஜடமாக இல்லாததுனால தான் இது ஆராய்ச்சி பண்ணுறோம் ஜடம் எது சேதனம் எதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறின் இருக்கோம் நம்ம நம்ம உணர்வாக இருக்கிறதுனால இந்த ஜெகத் காரணத்தையும் ஒரு உணர்வாகவே தான் பார்க்குறோம் ஆக பிரம்மன் திவ்யமானது அந்த சேதனத்துக்கு அது என்ன ரூபத்தில் இருக்கும் சுவாமி அது வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியுமா அந்த சேதனத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியுமா அது ஏதாவது ஒரு வடிவம் உடையதா அப்படின்னா அமூர்த்த அடுத்தது அமூர்த்தஹன்னு அர்த்தம்ல சேத்தனம் இப்ப பார்த்துங்க சர்வ காரணம் பிரம்ம சர்வ காரணம் பிரம்ம ஏக காரணம் பிரம்ம நித்திய காரணம் பிரம்ம சர்வகத காரணம் பிரம்ம காரணம் பிரம்ம சத்திய காரணம் பிரம்ம சேத்தனம் அமூர்த்தம் அமூர்த்தம்னா என்ன அர்த்தம் அதுக்கு ரூபம் கிடையாது வடிவமற்றது காற்றுக்கும் ஆகாசத்துக்கும் வடிவம் இல்லை இது காற்றையும் ஆகாசத்துக்கும் அப்பாற்பட்டது வடிவமற்றது வடிவமற்றது வடிவமற்றது வடிவங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது அதான் எத்தனை வடிவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிற பொருள் வடிவமற்றது மண்ணுக்கு வடிவம் உண்டோ மண்ணுக்கு ஒரு ரூபாய் இருக்குது ஆனால் குடத்துக்கு வடிவம் இருக்குது மண்ணுக்கு இந்த இடத்துல உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் வடிவம் இல்லை மண்ணு குட வடிவத்தில் காட்சி அளிக்கிறது விவிதாக பவந்தி ஆனால் மண் வடிவமற்றது இந்த இடத்துல எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு அது மண்ணுக்கும் வடிவம் இருக்குது நம்மளுடைய திருஷ்டியில் அது வந்து மண்ணுக்கும் வடிவம் இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் இதை சொல்கிற போது மண்ணை பெருசாக நினச்சிண்டு குடத்தை நாம் சின்னதாக நினச்சிக்கிறோம் மனசில் அப்படிப்பட்ட ஒரு பிரதீத்தி அது சம்ஸ்கிருத்தில் அதுக்கு பேர் ஒரு பிரதீத்தி ஏற்படுது ஒரு விற்பி ஏற்படுது அமூர்த்த வடிவமற்ற காரியங்களுக்கு ஆதாரமான அந்த மெய்ப்பொருள் வடிவமற்றதாக இருக்கிறது இதெல்லாம் எதுக்குன்னா மனசு அதை கிரகிக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறாரு இதெல்லாம் லக்ஷணம் தானே பிரம்ம லக்ஷணா நீ உபனிஷப் பிரமாணம் பிரம்ம லக்ஷணம் அதனால் என்ன ஞானம் வரும் நமக்கு பிரம்ம ஜானம் வரணும் பிரம்ம ஜானம் இல்லை பிரம்ம ஜானம் வரணும் பிரம்ம ஜானத்துக்கு எது எது காரணம் லக்ஷணம் காரணம் லக்ஷணத்துக்கு எது காரணம் பிரமாணம் காரணம் பிரமாண லக்ஷணத்தை சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு விசாரம் பண்ணுறோம் அவ் புஷா புருஷஹான்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பூர்ணத்வாத் புராணத்வா புரிஷேத்தே இதெல்லாம் சொல்லியிருக்கேன் புருஷா பூரையதி சர்வம் இது புருஷ வியாபகா இத்தியர்த்தா வியாபகன் எங்கும் வியாபித்திருக்கிறது புருஷன்னா ஆண் போட்டுடக்கூடாது நம்ம சப்தத்தில் புருஷன்னா ஆண் ஸ்திரீன்னு வச்சுருக்கோம் அந்த ஸ்திரீ புருஷன் இல்லை புருஷன்லையும் வியாபிச்சிருக்கிற புருஷன் சொல்ல போன புருஷன்னா என்ன அர்த்தம் பெருமாள் நீங்க வந்து புருஷோத்தமன் பெருமாள் அவர் பெருமாள்னா நம்மல்லாம் என்ன ஆளு சின்ன ஆளு சின்ன ஆள் பெரும் ஆள் பெரும் ஆளுக்குத்தான் பெருமாளே பாடிக்கிற அருணகிரிநாதர் பாட்டு முழுக்க எப்படி இருக்கு பெருமாள் இருக்கு அதனால் வைஷ்ணவர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க பெருமாள் பெருமாள்ங்கிறது பெரும் ஆள் பெரும்மான்னு எழுதிவிட விடாது பெருமானே அப்படின்னா பெருமான்ங்கிறதும் அதே அர்த்தந்தான் அங்கே வந்து இந்த இல் அங்கே இன்னு அவ்வளோதான் வித்தியாசம் புருஷஹான்னா மகா புருஷகா பூர்ண புருஷகா சரி இந்த பூர்ண புருஷன் எங்கே எங்கிறதே அவர்கிட்ட தான் இருக்கப்பா ஆகையினால எங்க இருக்கார் கேட்க கூடாது அவர் வந்து கைலாசம் வைகுண்டம் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா ஹெவன் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா இப்படிதானே எல்லாரும் இப்படிதான்ங்கிற எல்லாமல்ல இறைவா பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே எப்படியாவது எல்லோரையும் இது குறவையும் அப்பத்தானே கடைசி நாள் தீர்ப்பு கொடுக்கப்படும் இப்படி பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா இப்படியே சொல்லி சொல்லி மனசு அப்படியே பழகிருக்கு அதனால கடவுள் எங்க இருக்கார் பிரம்மம் எங்கே இருக்கிறதுன்னா அவர் புறத்திலும் அகத்திலும் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அகம்புறம் இரண்டிலும் அவர் இருக்கிறார் அகம்புறம் என்கின்ற தேசம் அவரிடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ச பாஹ்ய ஆபியரஹா பாஹ்யான புறத்தில் அந்தர் பகிஷ்ட தர்வம் வியாபியாராயணிதா இதெல்லாம் திரும்ப திரும்ப மனசு இதை கிரகிக்கணுங்கிறதுக்காக இதை பொறுமையாக கேட்டாச்சே நிறைய தடவை கேட்டாச்சுனாலும் கேட்கக்கூடாதுலாம் தானே கேட்டுருக்கோம் இதை கேட்டாச்சுன்னு முடிச்சு சம்சாரம் வந்துடும் இதையே விற்த்தியில் இருக்கணும் திரும்ப திரும்ப இந்த விற்த்தி பலப்படணும்னா படிக்கணும் பாஹ்யம் பாஹ்யம்னா புறம் அபியந்தரம்னா என்ன அர்த்தம் உள்ளே உள்ளே உள்ளே உள்ளே உள்ளே உள்ளே உள்ளே கோயிலெலாம் பாருங்கள் பிரகாரமோ பிரகாரம் மகா பிரகாரம் இந்த பிரகாரம் இது வந்து அந்த பிரகாரம் இது வந்து இந்த ராஜ சோ சோழன் பக்க பிரகாரம் ஒரு ஒரு சோழ சக்கரவர்த்தி ஒரு பிரகாரத்தை கட்டிட்டு போயிடுவார் பிரம்மாண்டமாக கட்டி அங்கே ஒரு வாட்டெலாம் அதனால தான் கோயில் ஸ்ட்ரக்சர் கட்டுற போதே எப்படின்னா ஃபஸ்ட்டு கர்ப்பகிரகம் கட்டுறது அது யாரோ ஒருத்தர் கட்டுவார் அதுக்கப்புறம் மண்டபம் இன்னொருத்தர் கட்டுவார் பரம்பரை பரம்பரையாக கட்டிகிட்டே இருப்பாங்க கடைசியில் என்ன ஆகும்னா அப்படியே ஒரு ஒரு தலைமுறையாக கட்ட கட்ட கட்ட பிரகாரம் கூட கூட மண்டபங்கள் கூட ஒரு மண்டபம் வச்சுருவான் ஒரு ஒரு ராஜாவும் ஒரு மண்ட பிரகாரம் கட்டினார்னா அதில் ஒரு மண்டபம் ஒரு நூற்று கால் மண்டபமோ இல்லாட்டி ஆறு கால் மண்டபமோ ஆயிரம் கால் மண்டபமோ கட்டி வச்சுருவார் அவர் பீரியடில் சாமி அங்கே வரணும் அங்கே வந்து உற்சவமூர்த்தியை வச்சு பூஜைலாம் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா வருவார் அவர் தன்னுடைய வெற்றியை எப்படி கொண்டாடுறது அவர் என்னார் இன்னொரு பெரிய பிராகாரம் கட்டுவார் அப்படி பாருங்கள் சிதம்பரம் கோயில் திருவிடாமருதூர் கோயில் பெரிய பெரிய கோயில்லாம் பார்க்க பார்க்க பார்க்க எல்லாம் ஒரே நாளில் கட்டலை இதெல்லாம் நம்ம இப்படி இப்படி கட்டி வச்சுருக்கோம் நமக்கு அப்புறம் ஒரு சாமியார் வந்தார்னா இன்னும் பெருசாக இன்னொன்று கட்டுப்பா அவர் இப்படி கட்டிட்டு போயிட்டார் போரில் அப்படின்னு சொல்லி அவர் கட்டுவார் அப்படி கட்டுவார் கடைசியில் ஆசனம் முழுக்க கட்டணமாக வந்துடும் சொல்லி வைக்கிறேன் இல்லாட்டி எழுதி வச்சுட்டு போயிடணும் இதற்கு மேல் கட்டக்கூடாது நான் பட்ட கஷ்டத்தை நீ படாதே அப்படி சொல்லி சொல்லணும் இல்லாட்டி நீ ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இப்படி பண்ணி வைத்திருக்கிறோம் அதனால் நீ நல்லா பேசாமல் இருப்பா நிம்மதியா சொல்லணும் சொல்லிட்டு போட்டா ஆபியந்தரோ ஆபியந்தரஹா அர்த்தம் தேச வியாபி சர்வ வியாபி அதே அர்த்தத்தை சொல்றதுக்காக அங்கே இருக்காரோ இங்கே இருக்காரோ ஏதோ ஒரு சந்தேகம்லாம் வந்துடும் உள்ளே இருக்கார் நமக்கு எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா இறைவன் அங்கு இங்கு தேடாதே அவன் உள்ளே இருக்கிறான் எங்கே இருக்கிறான் உனக்குள்ளே இருக்கிறான் என்னவாக இருக்கிறான் உயிராக இருக்கிறான் உணர்வாக இருக்கிறான் மலர் மிசை ஏகினான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்படி கண்ண முடிவான் அவன் சொன்னவனே கண்ண முடிவான் இல்லை இன்னும் தெரியும் உள்ளே இருக்கு உள்ளே இருக்குங்கிறாங்க உள்ளே எப்படி பார்த்தா என்னமோ தெரியல வெளிலேயாவது தெரியுது உள்ளே கண்ணை மூடினா வெளியில் பார்த்தது ஞாபகத்துக்கு வருது ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ தெரியல அது சாமியாருக்கு மாத்திரம் தெரியுமோ என்னவோ சில சமயம் சில சாமியாராக என்ன சொல்கிறார் அது வந்து தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நாள் ஆக சொல்லிடுவார் எத்தனை நாள் ஆகும் தெரியும் அது புண்ணியத்தை பொறுத்தது அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னா எப்போ அந்த புண்ணியம் கிடைக்கும்னா புண்ணியம் பண்ணிட்டு இருக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்து ஒரு இடத்துல சொல்கிறார் ஒருத்தர் ஒரு ஒரு சாமியாரை போய் பார்க்க போயிருந்தோம் பெரிய ஆசிரமம் பிரம்மா கேரளாவில் பிரம்மாண்டமான ஆசிரமம் ஏகப்பட்ட பக்தர்கள் சிஷ்யர்கள் எல்லாம் இருக்காங்க அந்த ஆசிரமத்தில் நானும் பரமார்த்தான் சுவாமி எங்களுக்கு இதெல்லாம் வேலை ஒரு பீரியடில் எங்கள் கூட இன்னொரு சுவாமி உண்டு அவருக்கு இந்த மாதிரி ஆசிரமங்கள் எல்லாம் போய் வேடிக்கை பார்க்குறதுல ஒரு ஆனந்தம் அவர் வந்து ஆசிரம தரிசனானந்தான் அவருக்கு அந்த பேர் அவர் அங்கே போய் இந்த ஆசிரமத்தில் போய் நாங்கள் இருந்தவங்க அங்கே வந்து ஒரே மஞ்சள் கட்டின்னு எல்லோரும் இருக்காங்க அப்படி அப்படின்னு அந்த சாமியார் அப்படி உட்காந்துருக்கார் வந்து வாய்ப்பே கிடைக்காது இந்த மாதிரி இதுவரைக்கும் தரிசனம் உங்களுக்கு இல்லை க்ளேசில் கிடைக்காது இன்றைக்கி உங்களை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டார்னு சொல்லி அப்படிலாம் ரொம்ப இது பண்ணி கூட்டின்னு போயிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டே கிடையாது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு வந்தோம் அப்புறம் போய் அங்கே உட்காந்து விட்டுட்டாங்க வச்சோடனே அவர் என் நல்லாமல் ஒன்று கூட எங்களுக்கு புரியல அவர் சொல்கிற உடனே நாங்கள் வேறு அசர் வழிஞ்சின்னு கேட்டுருக்கோம் அதில் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்கிறார் எங்கள் எங் கூட இருக்கிற ஒரு சுவாமி இருக்கார் அவர் எப்போவுமே நறுக்கு நறுக்கு எந்தையாவது சொல்லிவிடுவார் நாங்கள் அசடு வழிஞ்சுன்னே வர்ற வாழ்கள் எந்த இடத்துலேயுமே இவர் எந்தையாவது சொல்லுவார் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் நாங்கள் அவருக்கு அந்த ஆள் சொல்கிறார் அந்த சுவாமி அந்த பக்கத்தில் இருக்கிற சிஷ்ய சொல்கிறார் சிஷ்யனை விட்டு குருவை விட்டு சிஷியன் ஒரு நாளும் பிரியக்கூடாது தானே உண்மை அதை தான் எங்கள் குருநாதர் சொல்கிறார் அப்படின்னார் இவர் பக்கத்தில் இருந்தார் அவர் சுவாமி சொல்றார் என்ன என்ன அடிமையா அவனுக்கு அப்படின்னு கேட்டார் இஸ்இ நாட் ஸ்லேவ் அப்படின்னார் அவர் சொன்னார் அவருக்கு ஒரு மாறு இருந்தது பிரிஞ்சால் என்ன ஆகும்னு கேட்டார் இவர் என்ன ஆகும்னா அப்புறம் அவனுக்கு வாழ முன்னேற எல்லா சிஷனும் கூடவே இருக்கணுமா அப்படின்னா அப்போ இவர் குருவே இல்லை தெரியுமா உனக்கு குருன்னா எல்லாரையும் நிம்மதியாக ஃப்ரீயாக்கிறத குரு என்னையாக கதை விடுறேன் கதை விடுறேன் அது சொல்லு நாங்கள் சொல்லுவோம் உனக்கு பேசாம முருகசுவாமியில் பேச அவங்க அவங்க இடத்துக்குள்ளே போய் நம்ம அதை பற்றி பேசலாம் அவர் அது நம்பிக்கையோடு இருக்கார் நம்ம போய் அவங்க நம்பிக்கை எனத்துக்கு இது பண்ணுவானே ஆமாம் இருங்கோன்னு சொல்லிட்டு வந்துடும் என்ன வம்பு இல்லை அவன் தப்பாக புரிஞ்சுட்டு அது அவன் தப்பாக புரிஞ்சுருக்கான்னு நம்ம சொல்லியிருந்தான் நம்ம மாட்டி போ சாப்பாடு கிடைக்குமா பாரு வா ஆப்ட்டுட்டு போயிட்டே இருப்போமா இதை பண்ணி எல்லாம் பேசி நிறைய இந்த மாதிரிலாம் அதிசயமாலாம் இருக்கும் அது சொன்னால் அது ஒரு தனி புஸ்தமே எழுதலாம் அகத்திலும் புறத்திலும் எங்கும் நீக்கமர இருக்கிறார் அஜகா அஜகானா என்ன அர்த்தம் தோன்றாதவர் அது பிறக்கிறது இல்லை நம்ம உலகத்தில் பார்க்குற எல்லா வஸ்தும் அனுபவத்துலாம் எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் பிறப்பு இருக்கு அது பிறவாதது பிரம்மன் உணர்வு மயமானது பெரிய பொருளாக இருப்பது அனைத்திலும் அனைத்து சரீரங்களும் ஊடுருவு இருப்பது புறத்திலும் அகத்திலும் புறத்திலும் இருப்பது அதாவது அகம் புறம் அனைத்திலும் இருப்பது அஜஹா அஜஹான்னா பிறவாதது அதிலிருந்து எதுவும் பிறக்கலை பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றலைங்கிறத இப்போ சொல்லலை பிரம்மன் எதனிடமிருந்தும் பிறக்கவில்லை அப்பா இல்லாத அப்பா யாரு கடவுள் நமக்கு அவர் அப்பா அப்பா இல்லாத அப்பா நமக்கு அவர் அம்மா அம்மா இல்லாத அம்மா அப்புறம் தாத்தா இல்லாத சொல்லிக்கிட்டு இருக்கலாம் முடிக்க முடியாது அதனால அப்பா அம்மா இல்லாத அப்பா அம்மா யாரு தந்தை தாய் தாயாகி தந்தையுமாய் சொல் ஜதரவு வந்த பார் பரமேஸ்வரம் அஜாஹா இது ஒரு கருத்து அஜாஹா இன்னும் சொல்ல போனா ரகிதா ரகிதா வெளியிலையும் இல்லை உள்ளே இல்லை அவர் உணர்வு மயமானவர் வடிவமற்றவர் எல்லாருடைய சரீர புருஷன்னா புரிய சௌரியமா இருக்கும் அனைவருடைய உள்ள உடலிலும் இருப்பவர் அவர் புறத்திலும் அகத்திலும் புறத்திலும் இருப்பவர் அகத்தில் மட்டும் இருக்கிறார் என்று நினைத்து விடாது அவர் புறத்திலும் இருக்கிறார் அவர் உடல் எடுப்பவர் அல்ல அவர் தோன்றுபவர் பிறக்கிறவர் அல்ல இது வந்து ஸ்தூல ஷரீர ரஹிதா ஸ்தூல ஷரீர ரஹிதா அஜகானா என்ர்த்தம் ஸ்தூல ஷரீர ரஹிதா அப்ராணா எல்லாம் அங்கே பார்த்தது தான் அப்பாணி பாதம் எல்லாம் படித்தோமே அத்ரேசியம் அக்ராஹியம் அதே தான் வேறு விதமாக போட்டிருக்கு அப்ராணஹானா என்ன அர்த்தம் அவர் அப்ராணி அந்த அர்த்தத்தில் இல்லை நம்ம சொல்கிறோம் இல்லையா அவன்கிட்ட போய் என்ப்பா பேசுகிறான் ஒரு அப்ராணி அப்ராணி அப்பாவி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்ராணஹன்னா பிராணன் கிடையாது பிரம்மனுக்கு பிராணன் இல்லை பிராணன் இல்லைன்னா என்ன அர்த்தம் என்ன இங்கிலீஷில் சொல்றேன் ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டம் அப்படி சொல்கிறாங்க சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயக்கும் ஆற்றல் அது இல்லை அப்ராணஹா அது பிராணன் இல்லை அமனாக அமனாகனன் அர்த்தம் அது மனமற்றது மனம் கிடையாது எல்லா மனங்களுக்கும் அது ஆதாரமானது அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பாருங்கள் ஸ்வரூப லட்சணம் தடஸ்த லக்ஷணம் சொன்னால் புரியுறது களிமண்ணு சொல்லலாம் குடம் சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் இது அதை தான் சொல்லு சைதன்யம் திவ்யமாக இருக்குது அமூர்த்தமாக இருக்குது புருஷனாக இருக்குது உள்ளின் அகத்திலும் புறத்திலும் இருக்கிறது அஜனாக இருக்கிறது ஸ்தூல சரீரம் கிடையாது சூட்ச சரீரமும் கிடையாது அமனாகன அர்த்தம் பிரம்மனுக்கு மனசு கிடையாது பிரம்மனுக்கு பிராணம் கிடையாது பிரம்மனுக்கு ஸ்தூல சரீரம் கிடையாது நம்ம பூஜைக்காக கல்பிதம் பாவார்த பூஜார்த்தம் கல்பித்தம் ரூபம் அப்படி போட்டுக்கணும் பூஜார்த்தம் கல்பித்தம் ரூபம் பூஜைக்காக ரூபம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அமனாக அப்புறம் சுப்ரஹா சுப்ரஹான்னா என்ன அர்த்தம் தூயதுன்னு அர்த்தம் மிக தூயது மாசற்ற தூயது நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம இது என்ன அர்த்தம்னா காரணசரீரகிதா ஸ்தூலசரீரம் கிடையாது சூக்மசரீரம் கிடையாது காரணசரீரமும் கிடையாது சுப்ரஹா இதெல்லாம் சொல்லியாச்சு இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஸ்வரூப லக்ஷணம் இன்னுமே சொல்ல போகிறதும் சுரூப லக்ஷணம் தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுகிறது அதுதான் மந்திரம் அக்ஷராத் பரத பரஹா இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா அக்ஷராத்து பரஹா பரதஹாக்கு அப்புறம் அர்த்தம் சொல்கிறேன் அக்ஷராத்து பரஹா அக்ஷரத்துக்கு மேலானது வேறானது நுண்மையானது அக்ஷரத்துக்கு வேறானது இத்தனை நேரம் படித்தது என்ன முதல்ல அக்ஷரம்னு படிச்சுருக்கோம் முதல்ல எடுத்த உடனே என்ன அத பராயா ததக்ஷரமதி கமியத்தே அப்படி பார்த்தோம் இப்போ கூட முதல் மந்திரத்தில் என்ன பார்த்தோம் ததாட்சரா சோமிய பிரஜா யந்தே தத் செய்யி இப்போ தான் மந்திரம் இப்போ என்ன சொல்கிறது அக்ஷரத்துக்கு மேலானதுங்கிறது நீங்கள் இதை படிக்கிற போது பகவத்கீதை பதினஞ்சாவது அத்தியாயம் கடைசி போர்ஷன் ஞாபகத்துக்கு வரணும் வந்தா உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் இருந்தா உங்களுக்கு சாஸ்திரம் ரொம்ப பலமாக இருக்குன்னு அர்த்தம் ராவிம புருஷோலோக்கே க்ஷரேபர்வாணி பூத்தான கூட்டஸ்தோக் க்ஷர்த்தே உத்தமபுருஷ பரமாத்மேத்தியுதா இயோ லோக்கத்தயமாவிஷிய ய யரமீகம் அக்ஷராம அோக்கே வேருஷோத்த சேதவித் அவனவித் அது முதல் முதல் ஸ்லோகத்தோடு கனெக்ட் பண்ணிக்கணும் என்னது எம் வேத सवेदवितु ஊர்வமூலம் யஹா வேத சஹாவேதீ சரி இதுக்கு அர்த்தம் விளக்கம் சொல்கிறேன் இப்போது எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் இப்போ துணியவே எடுத்துப்போம் எதா கிடைக்குமான்னு பார்க்குறேன் இப்போ நீங்கள் இப்போ வச்சிருக்கிற டஸ்க் எடுத்துக்கோங்க இப்போ இந்த டஸ்கு வந்து எதுலிருந்து வந்துருக்கு விடவே மாட்டேங்கிற மாதிரி இருக்கும் இதே கதையாக போச்சு டஸ்கு களிமண் களிமண் டஸ்கு பிரம்மனை தவிர களிமண் புரியுறதப்பா அப்படிதான் தோணும் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இந்த திருஷ்டாந்தம் சொல்லி எத்தனை தடவை இந்த திருஷ்டாந்தம் சொல்லி இப்போ இந்த டஸ்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னா மரத்துலருந்து வந்தது இப்போ என்னாச்சுன்னா இப்போ இந்த மரத்தில் இருந்து பலகையெல்லாம் அறுத்து காலெல்லாம் வெட்டி இப்படிலாம் டஸ்க் பண்ணி வச்சிருக்கு இந்த டஸ்கு வரத்துக்கு வந்தது இது வந்து என்னன்னா ஒரு அரச என்ன பண்ணிருக்கார் அது ஒரு ஷேப் கொடுத்துருக்காரு இதுக்கு இந்த ஷேப்புக்கு பேர் என்ன இந்த வடிவத்துக்கு பேர் என்னன்னா இந்த வடிவம் வடிவம் ஒன்று கொடுத்துருக்க இந்த வடிவம் கொடுத்த உடனே அந்த வடிவத்துக்கு நாம் ஒரு பேர் கொடுத்துட்டோம் என்னது எழுத்து மேசை எழுத்து மேசையில் படிக்க முடியாதா படிப்பு மேசை அப்போ ஊரில் அப்படி தான் எழுத்து மேசையை கொண்டார் மேசைனாலும் எழுத்து மேசை மேஜையில் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் ஆகையினால எழுத்து மேசையை கொண்டார் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ எழுத்து மேஜை எழுத்து மேஜை வச்சு எழுத்து மேஜைன்னு சொல்கிறோம் நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு மரத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வடிவத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வடிவத்துக்கு வடிவத்திலும் பெயரும் உடைய அந்த பொருள் மீது ஒரு செயல் நிகழ்கிறது என்னது புத்தகம் வைத்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு செயல் நிகழ்கிறது இதில் பேர் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் வடிவத்துக்கு பேர் ரூபம் பெயருக்கு பேர் நாம இந்த புஸ்தகம் வச்சு பயன்படுத்திக்கிறோமே அதுக்கு பேர் செயல் நா பேர் கர்ம நாம ரூப கர்மாத்மக்கம் ஜகத்து சாதாரணமாக நாம ரூபம் மாத்திரம்தான் சொல்லுவோம் இப்போ கர்மாவும் சொல்கிறோம் ஃபார்ம் நேம் ஃபங்க்ஷன் வடிவம் பெயர் இயக்கம் செயல் இதாக நடக்கிறது இப்போ இவ்வளோ இந்த என்ன பண்ணுறோம் தங்க கட்டி இருக்குது தங்க கட்டியிலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் செயின் எல்லாம் நிறைய செயின்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய வளையல் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் என்ன பண்ணுறோம் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் வடிவங்கள் கொடுக்கப்பட்டவுடன் அதற்கு ஒரு பெயர் தரப்படுகிறது ஒரு கட்டிடம் கட்டப்பட்ட பிறகு அதுக்கு ஒரு நாமக்கரணம் பண்ணியாச்சு அது வெறும் கட் செங்கல் மணல் தானேன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டோம் அதில் என்ன பண்ண போகிறோம் வாழப்ப அந்த பேர் இருந்தால் அது மனசில் ஒரு என்ன ஜனக்ககான்னு போட்டிருக்கப்பா ஜனக்ககான்னா ஜனக்கர் எப்படி இருந்தாலும் அது ஞாபகத்துக்கு அந்த விற்பி வரும் ஸ்வேதகேத்துன்னா அது உபனிஷத்து ஞாபகம் வரும் நச்சிக்கேத்தினா உபனிஷத்து ஞாபகம் வரும் சத்தியகாமான்னால் வரும் கார்கின்னா நம்ம ஒரு நாமக்கரணம் பண்ணுறோம் ஆக வடிவம் பெயர் செயல் எல்லாத்துலேயும் இருக்கு இது எங்கிருந்து வந்தது இந்த வடிவம் பெயர் செயல் எல்லாம் எங்கிருந்து ஏற்கனவே இருந்தது என்ன அவ்வக்த நாமரூப கர்ம பீஜம் அவ்வக்த நாமரூப கர்ம பீஜம் இது வந்து நாம ரூப கர்ம வியக்தாம ரூப கர்ம அவ்வக்த நாம ரூபம் நாம ரூப கர்மா இது சொல்கிறதுக்கு எல்லாம் எவ்வளோ இது பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள் பத்து மணி நாளே தூக்கம் வந்துவிடும் அதில் அவ்வக்த நாமரூபம் எல்லாம் வந்து என்னது ஸ்பெரிக்கல் ஃபார்ம் கிராங் அது வந்து எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது இப்போ வந்து ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார் மரத்தை எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கார் போட்டுட்டு என்ன பண்ண போகிறார் எல்லாம் அறுக்க போகிறார் அதுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே அந்த மரத்துக்குள்ள தான் வடிவம் இருக்குது அந்த மரத்துக்குள்ள தான் பேர் இருக்குது அந்த மரத்துக்குள்ள தான் அந்த செயலும் இருக்குது அது தோற்றத்துக்கு வராத நிலையில் இருக்குது டார்மெண்ட் ஃபார்மில் இருக்குது அவ்வியக்தூபமாக இருக்குது அதுதான் வியக்தமாக வருகிறது இந்த இடத்துல இந்த மந்திரத்தில் இந்த மந்திரத்தில் அக்ஷரம்ங்கிற சப்தத்துக்கு அவ்வக்த நாமரூபம்னு பேர் அவ்விய நாமரூபம்னு பேர் இதுக்கு தான் இன்னொரு பேர் மாயான்னு பேர் இந்த இடத்துல அக்ஷரம்னா பிரம்மம் இல்லை விவர்த்தோபாதான காரணம் பிரம்மன் இல்லை இந்த இடத்துல அக்ஷம் அக்ஷரம்னு என்ன அர்த்தம் மாயா பிரகிருதி சமஷ்டி சஞ்சித கர்மா எல்லாம் எஷ்டியும் சமஷ்டியும் எல்லாம் உள்ளே இருக்குது அதுக்குள்ளே இருக்குது இப்போ நக தங்கத்துக்குள்ளே ஐம்பத்தஞ்சு செயின் இருக்குது இருபத்தஞ்சி வளையல் இருக்குது இருபத்தி என்ன ரெட்டையாக வரணும் இருபத்தி வளையல் இருக்குது ஒத்தையே அப்படி போட்டுக்க முடியும் வளையல் இருக்குது எல்லாத்தையும் சொல்லலாம் மோதிரம் இவ்வளோ இருக்குது அத்தனையும் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் பிளான் பண்ணுறார் வெயிட் போட்டு பார்க்குறார் பார்த்துட்டு இதில் இவ்வளோ பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுறார் அது அவ்வியம் வியம் இங்கே இது கீதையில் ஞாபகம் எட்டாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியோ வியக்தாத் சனாத்தனா பரஸ்தஸ்மாகோன்யோ வியோ வியக்தாத் சனாத்தனா பரஸ்தஸ்மாக அவ்வக்தோ வியக்தான் ரெண்டு அவ்வக்தம் இருக்குங்க அதை இங்கே ஞாபகப்படுத்தினா ரொம்ப சௌரியமாக இருக்கு அக்ஷராத் பரஹா அக்ஷராத்து பரஹான்னு சொன்னால் மாயாலிருந்து மாயக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம் இந்த மாயை எதற்கு அப்பாற்பட்டதுன்னா வியக்தாம ரூபத்துக்கு மேலானது அவ்வியக்தாம ரூபம் அவ்வக்தநாம ரூபத்துக்கும் ஆதாரமானது நித்திய அவ்விய பிரம்மன் அப்படின்னு அர்த்தம் அக்ஷராத் பரகாங்கிறது அக்ஷர் மாயக்கு மாயா தீத்தஹா மாயா தீத்தகா பரதம் பரதைக்கு இந்த நாமரூபத்துக்கு அப்பாற்பட்ட மாயக்கும் அப்பாற்பட்டதுக்கும் ஆதாரமான மாயக்கும் அப்பாற்பட்டது இது ஒரு கருத்து சொல்லியிருக்க மாய இல்லாம சிருஷ்டி இல்லை சக்தி இல்லாமல் படை சிவம் இல்லை இல்லை படைப்பு இல்லை படைப்பு இல்லை சக்தி எங்க இருக்கு சிவத்துக்குள்ள இருக்கு அர்த்தநாரீஸ்வரராக இருக்கு ஆகையினால இந்த பார்க்குற பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா நாம ரூபங்களும் எல்லா நாம ரூப கர்மங்களும் எதில் அடங்கியிருக்குன்னா எல்லாம் அந்த பிரம்மன்ல இருக்கு எப்படி இருக்குன்னா சக்தி ரூபமாக இருக்கு இப்போ பிரம்மன் சக்தி இங்க அர்த்தம் என்னென்ன சக்திக்கு அப்பாற்பட்டது பிரம்மன் சக்திக்கு அப்பாற்பட்டது சிவம் அப்படின்னு அர்த்தம் சக்திக்கு அப்பாற்பட்டது சிவம் உலகம் சக்தி அப்படி எடுத்துக்கணும் உலகம் சக்தி சிவம் பிரபஞ்சத்து காட்டிலும் உயர்ந்தது சக்தி சக்திய காட்டிலும் உயர்ந்தது சிவம் அந்த அர்த்தத்துல சொல்லி இருக்கீங்க இதெல்லாம் என்னன்னா முழுக்க முழுக்க புத்தினால் உணரப்பட வேண்டிய விஷயம் அதனால்தான் இப்படி விஜானம் இதுக்கு பேர் விஜானம்னால் விசேஷ ஜ்யானம் ஒன்றும் ஃபீல் பண்ண முடியாது ஃபீலும் பண்ண முடியாது ரீலும் விட முடியாது இந்த மந்திரத்தில் ஏதாவது ரீல் விட முடியுமா சொல்லுங்க பா நம்ம ஊரில் இந்த புது புது பாஷையெல்லாம் இருக்குது இதெல்லாம் வச்சுன்னு சொல்லிகிட்டுருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது எல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்ச்ராக்டுங்கிறாங்க இல்லையா சுவாமிஜி ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்குது கிரகிச்சிக்கவே முடியல அப்படின்னா ஆனால் நீங்களும் அதே எப்படி பேசுகிறீங்கன்னு தெரியுது கிரகிச்சிக்கவே முடியல ஏதோ ஒன்று தெரியுறது எல்லாம் நீங்கள் கிரகிக்க இத்தனை நேரம் சொல்கிற முடியாதுன்னு ஒன்று புரியுறது அப்போ பதங்களுக்கு அப்படியே அர்த்தம் தான் இருக்குது இப்போ இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நீங்கள் ஞாபகம் வச்சுங்கோ இந்த நாமரூப கர்மத்தில் நீங்கள் உங்களை ஆழ்த்திக்கொண்டு விடாதீர்கள் அதான் கருத்து நாமரூப கர்மங்களில் மூழ்கி போகாதீர்கள் வடிவங்களிலும் பெயர்களிலும் செயல்களிலும் மூழ்கி விடாதீர்கள் அதை சார்ந்திராதீர்கள் அதான் சார்ந்திராதீர்கள் அது எப்படின்னா தெர்மாக்காலில் பண்ண சிம்மாசனம் எது மறந்துடக்கூடாது தெர்மோகோலில் ஒரு சிம்மாசனம் பண்ணி அதில் உட்கார்ந்தா என்ன ஆகும்னா அது மாதிரி இந்த ஜகத்தை நீங்கள் வந்து இமோஷனல் டிப்பெண்டன்ஸே கூடாது மனைவியை சார்ந்திராதே கணவனை சார்ந்திராதே குழந்தைகளை சார்ந்திராதே பணத்தை சார்ந்திராதே பதவியை சார்ந்திராதே அப்புறம் என்ன ஜோசியரை சார்ந்திராதே பரிகாரம் பண்ணுற புரோகிதரை சார்ந்திராதே சாமியாரை சார்ந்திராதே அப்போதான் சாமியார் சாமியாராக இருப்பார் அதில் சாமியாரை சார்ந்திராதே சாமியாரும் எதையை சார்ந்திருக்க கூடாது சாமியார் சார்ந்திருந்தார்ன்னு அவர் அவர் மாட்டிப்பார் சாமியாரும் எதையும் சார்ந்திருக்க கூடாது சாமியையும் சார்ந்திராதே சாமியையும் சார்ந்திராதே ஏன்னா நீயே சாமி நீ என்னத்துக்கு போய் சாமியை சார்ந்திருக்க நீ சாமி நீ சாமி இல்லைன்னு நீ ந நினைச்சே நீ ஆ சாமி நீ உன்னை சாமி இல்லைன்னு நீ நினைச்சியான நினைச்சே ஆனா நீ ஆ சாமி சொல்லப்போனா ஆ சாமி நீ ஆ சாமின்னா என்ன அர்த்தம் பூர்ணமான சுவாமி நீ அர்த்தம் ஆ சமந்தாத் சுவாமி அதான் ஆ சுவாமிப்பா முழுமையான சுவாமி நீ தான் எதையுமே இந்த லீன் பண்ணுறதுங்கிறாங்களே EMOTIONAL DEPENDENCE, PSYCHOLOGICAL DEPENDENCE, கூடாதுங்கிறது சாஸ்திரம் எதையுமே இந்த சைக்கலாஜிக்கல் டிப்பெண்டன்ஸை வேண்டாம்ப்பா இந்த உணர்ச்சி பூர்வமாக எதையும் சார்ந்து இருக்காத யார் எந்த நேரம் எப்படி காலை வருவான்னு தெரியாது அவனுக்கே தெரியாது நம்ம காலை வாரணும்னு நினச்சா அவன் நம்மளை ஒன்றும் காலை வாரலை அவன் நம்ம பிராரப்தான் அவன் காலை வார வேண்டி அவனுக்கு அந்த நேரம் காலை வாரணும்னு நினைக்காட்டாலும் காலை வார வேண்டி என்ன பண்ணுறது ஆகையினால நம்ம எதையும் சார்ந்திருக்கவே வேண்டாம் எதையும் சாராத அதான் என்ன அதுக்கு பேர் தான் கைவல்யம்னு பேர் எதையும் சார்ந்திருக்காத குணத்தன்மைக்கு பேர் தான் கைவல்யம் கேவல பேர் இப்போ இந்த மந்திரங்கள் எல்லாம் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா நம்ம அந்த விறத்திலே இருப்போம் அகண்ட விறத்திலே இருப்போம் இந்த கண்ட விறத்தியில் சார்ந்திருக்க மாட்டவே மாட்டோம் எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படவே மாட்டோம் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக மாட்டோம் உணர்ச்சிகளுக்கு வசப்பட மாட்டோம் சொல்றார் இல்லையா பாரதியார் பாட்டுருக்கு இல்லையா என்ன பூமியில் எவர்க்கு மீனி அடிமை செய்யோம் இழுக்கணும் அது பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் பரிபூரணனுக்கே அடிமை பரிபூரணன்னா யாரு நான் தான் பரிபூரணன்னா இங்கே எங்கேயே கண்ணை மூடினு தேடப்படாது பரிபூர்ணம் இருக்கார் தலையில் இருக்கா கால்ல இருக்காரா புருவத்துக்கு நடுப்புல இருக்காரா சகசிரா தேடப்படாது பரிபூர்ணன் யாரு அகம் பரிபூர்ணா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பதிரங்கருணேனு யாம தேவாக பதிரம் பசியே மாக்ஷபிராஹிரை ரங்கைபி வசேமேவித்தயுந்திரோ வூஷா விஷவே நத்தியோ அரிஷ்டேமிஸ்பாதிஷா ஈஷ்வரோ குருராத் மூதவி வோமவா திணா மூத்த மூத்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி